நன்றினைக்காக திருச்சியில் இருந்து அணுகித்தனா கொள்கையில் நம்பிக்கை வேண்டியதுதான் ஆனால் அது குருட்டுத்தனமாய் இருக்கக்கூடாது ஆம் கொள்கையில் நம்பிக்கை வேண்டியதுதான் ஆனால் அது குருட்டுத்தனமாய் இருக்க கூடாது என்கிறார் ஆபரி நன்றி வணக்கம்